வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி செய்திச் செவி ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி மாதம் பனிரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் மதிமுக எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இரு தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி பதினெட்டு எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது சென்னையில் போலி பாஸ்போர்ட்டுகளை தயார் செய்த பத்து பேர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுஞ்சாலையில் ஆளுங்கட்சியினர் வைத்துள்ள பேனர்களால் பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளானதை கண்ட தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி விதிமீறல்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று அரசு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினார் கள ஆய்வு என்பது பொது முக்கிய நோக்கம் இது எங்கள் வேலைதான் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் மாபோ சிவஞானத்தின் பிறந்த தினம் அவரின் பிறந்த நாளையும் நினைவு நாளையும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் அவரின் இல்லத்தை நினைவிடமாக்க வேண்டும் என்பதே அவரது குடும்பத்தாரின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலம் சென்னை பசுமை சாலை திட்டத்தை அனுமதிப்பது தொடர்பாக மக்களிடம் பொது நடத்த முதல்வர் பழனிசாமி தயாரா என பாமக நிறுவனர் ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார் ராமேஸ்வரம் அந்தோனியார்புரம் கடற்கரை பகுதியில் மீனவர் எடிசன் என்பவரது வீட்டில் செப்டிக் டேங்கிற்காக பள்ளம் தோண்டும் போது ஏராளமான நவீன ரக துப்பாக்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டது மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த டீக்கடைக்காரரின் மகள் ஆன்சல் கங்குவால் இந்திய விமானப்படையின் போர் விமானியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அண்டை நாடுகளுடனான சர்வதேச எல்லைப் பகுதிகளில் போதைப் ஆயுதங்கள் கடத்தல் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பாஜக சார்பில் நடைபெற உள்ள பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச உள்ளார் காவிரி ஆணையம் தொடர்பாக விவாதிக்க கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அம்மாநில முதல்வர் குமாரசாமி அழைப்பு விடுத்துள்ளார் குடும்பத்தில் ஒருவர் தங்கள் அமைப்பில் இணைய வேண்டும் என நக்சல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மிரட்டல் விடுப்பதாக சத்தீஸ்கரில் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடக்கிறது என மத்திய அரசு அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மாம்பழ திருவிழா நடைபெற்றது இதில் வகையான மாம்பழ ரகங்கள் இடம்பெற்றன இதில் ஒரு வகை மாம்பழத்திற்கு யோகி மாம்பழம் என்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவிற்கு ரகசியமாக ஆயுதங்கள் விற்பனை செய்வதை பிரிட்டன் தொடர்ந்து மறைத்து வருகிறது துருக்கி அதிபர் தேர்தலில் எட்ஜோகன் மீண்டும் வெற்றி பெற்றிருப்பதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பறவைகளைப் போல தாங்கள் உணர்வதாக சவுதி அரேபியாவில் கார் ஓட்ட தொடங்கிய பெண்கள் உற்சாகமாக பேட்டியளித்துள்ளனர் வணிகச் செய்திகள் வேலைவாய்ப்பு தேடல் இணையதளமான நௌக்கரி கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு இருபத்தி ஒரு பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது அதே ஐடி மையங்களான சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி பிற நகரங்களுடன் ஒப்பிடும் பொழுது பதிமூன்று என குறைந்த அளவிலான வளர்ச்சியை மட்டுமே பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது சீன தயாரிப்பான ஸ்மார்ட் சந்தை ஆண்டுக்கு இருபது சதவிகித வளர்ச்சியை மரி ஏய்ப்பு விவரங்களை கண்டுபிடிக்க மென்பொருட்கள் உருவாக்கப்படும் என ஜிஎஸ்டி என் நிறுவனம் கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மான்செஸ்டரில் நடைபெற்ற ஐந்தாவது ஒருநாள் கிரிக்கெட் ஆட்டத்தில் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஐந்துக்கு பூஜ்ஜியம் என தொடரை சாதனை படைத்துள்ளது இங்கிலாந்து அணி ஆட்டநாயகன் மற்றும் தொடர்கன் விருதுகளை பட்லர் அள்ளி சென்றுள்ளார் பட்லர் உலகின் மிகச்சிறந்த ஒருநாள் மற்றும் டி டுவெண்டியின் விக்கெட் மற்றும் பேட்ஸ்மேன் இவராகத்தான் இருக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய கேப்டன் டிம் பெயின் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தரவரிசையில் ஆறாவது இடத்திற்கு சரிந்தது இங்கிலாந்து நூற்றி புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது ஜெர்மனியின் ஹேலே ஓபன் டென்னிஸ் தொடரில் குரோஷியாவின் போர்னா கோரிச் சாம்பியன் பட்டம் என்றார் இதனால் ரோஜர் பெடரர் தனது நம்பர் ஒன் இடத்தை இழந்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஏ பிரிவில் ரஷ்யா உருகுவே பி பிரிவில் பிரான்ஸ் சி பிரிவில் குரோஷியா ஜி பிரிவில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் ஆகிய ஆறு அணிகள் இரண்டாம் சுற்றில் விளையாட தகுதி பெற்றுள்ளன திரைச்செய்திகள் பிரபாஸ் நடிக்கும் இருபதாவது படத்தின் நாயகியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் ஆயிரத்தி நடக்கும் வரலாற்று கதையில் அப்படம் உருவாகிறது ரஜினி நடிக்க இருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் படத்தின் அறிமுக பாடலை எஸ் பாலசுப்ரமணியம் பாடுகிறார் விஜய் நடித்து வரும் சர்க்கார் படத்தில் வரலட்சுமி சரத்குமார் ஒரு அரசியல்வாதியின் மகளாக நடித்திருக்கிறார் விஸ்வரூபம் படத்தின் ஒரு பாடல் இந்த வார இறுதியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வெளியிடப்பட உள்ளது